வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி எண்பதாவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி மூன்று கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் கஜா புயல் நிவாரண நிதியாக ரூபாய் பதினைந்தாயிரம் கோடியை வழங்க வேண்டும் எனவும் அதில் முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் கஜா புயல் பாதிப்புகளை மூன்று நாட்கள் ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது தூத்துக்குடியில் முதன்முறையாக திருநங்கை ஒருவர் சுய முயற்சியாக அரசின் மானிய உதவியுடன் சிற்றுண்டு விடுதி ஒன்றை தொடங்கியுள்ளார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்காக மதுரையில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கிராமிய நடனங்கள் ஆடியபடியே நூதன முறையில் நிதி திரட்டியது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை திருச்சியில் உள்ள கலைஞர் அறிவாலயத்திற்கு வந்த சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட அனைத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைத்தனர் திமுக உறுப்பினர்கள் இன்று திருவண்ணாமலை தீபத்திருநாளை முன்னிட்டு எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விழுப்புரம் நாமக்கல் சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலால் பாதித்த பகுதிகளில் எழுபத்தை மின் இணைப்பு சீரமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் உணவில் கலப்படம் செய்வோருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்வதோடு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குஜராத் போலீசாரால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு சொரபுத்தின் ஷேக் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் பாஜக தலைவர் அமித் ஷா பணரீதியாக ஆதாயம் அடைந்தார் என்று சிபிஐ நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரி தெரிவித்துள்ள அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்வு எழுத அடிப்படை ஆங்கிலம் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வினாத்தால் மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது டெல்லியில் நாடு முழுவதும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார் சபரிமலை தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் மண்டல பூஜை சீசனில் பக்தர்கள் வருகை ஐந்தில் நான்கு பங்கு குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானிடமிருந்து உத்தரவு பெற்று காஷ்மீரில் மாநில கட்சிகள் செயல்படுவதாக பாஜக கூறியுள்ள புகாருக்கு தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தில் இருபது வருடங்களுக்கு முன் காணாமல் போன பிளாபி டிஸ்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எகிப்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐ தீவிரவாதிகள் பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் அவரது உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மகாத்மா காந்தியின் உருவச்சிலையை திறந்து வைத்தார் கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டத்தீயனால் பலியானோர் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது பொது அஞ்சல் தலை, கதை சொல்லும் பல தரமான நிகழ்ச்சிகளை செவ்வடுக்கி டாட்ஜி என்ற இணையதளத்திற்கு வருகை தாங்கள் இணைகிறீர்கள் வணிக செய்திகள் நாட்டின் அதிக சொத்து மதிப்பு கொண்ட ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பட்டியலில் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ மங்கள் பிரசாத் லோதா ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி சொத்துடன் முதலிடம் பிடித்துள்ளார் சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு ஏற்றத்துடன் காணப்பட்டது அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு முப்பத்தி இரண்டு காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஒன்று உள்ளது வாட்ஸ்அப் நிறுவனத்தின் இந்திய பிரிவு தலைவராக அபிஜித் போஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பாதிக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் மூடப்பட வாய்ப்புள்ளதாக ஏடிஎம் இயந்திரங்கள் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு கூறியுள்ளது நிதி செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் செல்வாக்கு மிகுந்த இந்தியர்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் பாலிவுட் நடிகர்கள் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் தவிர்த்து கிரிக்கெட் வீரர்கள் தோனி சச்சின் விராட் கோலி ஆகியோரும் இடம் சிட்டகாங்கில் நடைபெற்று வரும் மேற்கிந்திய தீவுகள் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் ஆட்டத்தில் வங்கதேச பேட்ஸ்மேன் மோகினுல் ஹக் சதம் இந்த வருடத்தின் நான்காவது டெஸ்ட் சதத்தை எடுத்த விராட் கோலியின் சாதனையை சமன் செய்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த சீசனுக்கான டி லீக் கிரிக்கெட் போட்டி புதன்கிழமை தொடங்கியது இதில் ராஜ்புத் அணியின் முகமது ஷேஷாத் பதினாறு பந்துகளில் எழுபத்தி ரன்களை குவித்து சாதனை படைத்துள்ளார் மகளிர் குத்துச்சண்டை உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் நடிகை ரோஜா சில தினங்களுக்கு முன் அவரது பிறந்த நாளில் ஒய் எஸ் அண்ணா உணவகம் என்று ஏழை எளிய மக்களுக்காக உணவகம் ஒன்றை தொடங்கியுள்ளார் நகைச்சுவை நடிகர் மயில்சாமியின் மகன் அன்பு மயில்சாமி கதாநாயகனாக நடித்துள்ள அல்டி படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது இதில் மணிஷா ஜித் சென்ட்ராயன் டெல்டா மக்களுக்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலமாக மக்கள் பணம் செலுத்தி அதை அரசிடம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நடிகர் சிம்பு வெளியிட்ட யோசனையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் வருடங்களுக்கு பிறகு ராஜீவ் மேனன் இயக்கியுள்ள சர்வம் தாளமயம் படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நற்றினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்